ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தம் செய்பவன் ஸ்ராத்திற்கு வரிக்கப்பட்ட பிராமணன் எவ்வளவு நியமங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் மூலமாக நாம் விரிவாக தெரிஞ்சுட்டோம் அந்த நியமங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்தில் அதனாலே அந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் ஸ்ராத்திற்கு முதல் நாளில் இருந்து ஆரம்பித்து ஸ்ராத்தம் பண்ணுறவன் ஸ்ராத்திற்கு வரிக்கப்பட்ட ரெண்டு பேருமே வேறு பரா அண்ணம் இருக்கணும் இன்னொருத்தருடைய அன்னத்தை சாப்பிட்றதுன்னு சாப்பிடப்படாது நிஷித்த வஸ்துக்களை சாப்பிடப்படாது நிஷித்த வஸ்துக்கள்னால் நம்முடைய தர்மசாஸ்திரம் எவைகளெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோ அவைகளெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும் அதே போல பித்திருக்களுக்குன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மாத்திரம்தான் சாப்பிடணும் சிராத்த தினத்தண்ணிக்கு காலம்பரலேருந்து வெறும் வயிறோடு தான் இருக்கணும் காஃபி சாப்பிட்றதுன்னு சாப்பிடப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா காஃபி சாப்பிட்டா என்ன ஆறுது அப்படின்னா அது பிதிருபாகம் இல்லை காஃபிங்கிற வஸ்து பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடியதான பாகம் இல்லை அதை சாப்பிட்டால் நிஷித்த பக்ஷணம்னு ஆயிடுறது சாப்பிடக்கூடாத வஸ்துவை நாம் சாப்பிட்டதாக ஆகிடுறது அப்படி சாப்பிட்டுட்டால் அன்றைய தினம் நாம் அந்த பிராமணனை வச்சுட்டு சிராத்தம் பண்ணினால் அது பிசாசுகளை போய் சேர்றது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது பிராமணன் உள்ள நியமங்களோடு இல்லை நாம் கொடுக்கக்கூடிய அந்த சமைச்சு போடக்கூடிய வஸ்துக்களும் சுத்தமாக இல்லை அல்லது சேர்க்கக்கூடாத வஸ்துக்கள்லாம் சேர்த்துருக்கு நாம் கொடுக்கக்கூடிய தட்சிணை சுத்தமான தட்சிணையாக இல்லை அந்த ஷாத்தம் பண்ணுறவன் இருக்க வேண்டிய கட்டுப்பாடோடு இல்லை அப்படின்னா இவைகளால் என்ன ஆறுது அப்படின்னா அந்த ஸ்ராத்தம் இந்த கர்மா கர்ம பலன் அந்த நாம் போட்ட அந்த வஸ்துக்கள் நாம் கொடுத்த தட்சிணை இவைகள்லாம் தேவதைகளையோ பித்திருக்களையோ போய் சேராது சில பிரேதங்களுக்கு அது போய் சேர்றதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது எஸ்யமித்திரப்பிரதானி ஸ்ராத்தானிச்ச ஹவீம்ஷிச்ச தச பிரேத்திய ஃபலம் நாஸ்தி ஸ்ராத்தேஷு ஹவிஷுச்ச சஸ்வர்கா சவத்தை லோகாத்து ஸ்ராத்தமித்திரோத்விஜாதமஹ சம்போஜனிசாபிஹிதா பைசாச்சி தட்சிணாத்விஜயிஹி அதுமாதிரி ஸ்ராத்தம் பண்ணினால் சம்போஜனு சில பிசாசுகள் பிரேதங்கள் அவர்களை போய் சேர்றது அன்றைய தினம் நாம் பண்ணின ஸ்ராத்தம் யார் அந்த சம்போஜனி அப்படின்னா பகூனாம் ஏக்கத்திர போஜனம் சம்போஜனம் அதாவது அவர்களெலாம் கூட்டங்கூட்டமாக தான் வாசம் பண்ணுவாள் கூட்டங்கூட்டமாக இருப்பாள் ஒரே இலையில் எல்லாத்தையும் போட்டுண்டு சுற்றி உட்காந்து சேர்ந்தாப்புல பொடுங்கி திங்கிற சில பிரேத்தங்கள் அவர்களுக்கு அது போய் சேர்றது அந்த அன்னம் நாம் கொடுத்த தட்சிணை நாம் பண்ணின சிராத பலம் இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் அவர்களை போய் சேர்றது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறது ஆகையினாலே அந்த சிராத தினத்தன்றைக்கு இருக்க வேண்டிய நியமங்கள் ரொம்ப முக்கியம் அன்னிக்கு காலம்பரிலேருந்து வெறும் வயிற்றோடு இருக்க முடியல அப்படிங்கிறதுனால ஏதாவது சாப்பிட்றதுன்னு சாப்பிடாது தீர்த்தம் மாத்திரம் சாப்பிடலாம் அதுக்கு தோஷம் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னா தீர்த்தம் சாப்பிடலாமே தவிர வேறு எதுவுமே சாப்பிடப்படாது அனத்தியாயே ஸ்வதீயானாக சௌச்சாச்சார விவர்ஜிதாக சூதரான்னரசுஷ்டாங்காக பிராமணாக பங்கி தூஷகாக தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணினவனை சிராத்தத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு எந்த ஒரு தர்மசாஸ்திரம் சொல்கிறதோ அதே தர்மசாஸ்திரம் இன்னும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது என்னென்னா அனத்தியாயம்னு சில தினங்கள் வரும் வேதம் சொல்லக்கூடாத நாட்கள் பௌர்ணமி அமாவாஸ்யா பிரதம அஷ்டமி இந்த தினங்களுக்கெல்லாம் அனத்தியாயம்னு பேர் அந்த தினங்களில் வேதம் சொல்லப்படாது அந்த தினங்களில் யார் வேதம் சொல்கிறானோ அவனை சிராத்தத்துக்கு சொல்லாத சௌச்சாச்சார விவர்ஜிதாக ஆச்சாரம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னா அவனை சொல்லப்படாது சிக வச்சுக்கல்ல கலர் வேஷ்டி கட்டினிருக்கான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னா அவனை சாதத்துக்கு சொல்லப்படாது சூத்ரான ரச புஷ்டாங்காக அல்லது வெளியிலெல்லாம் போய் கடையிலெல்லாம் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறவனை சொல்லப்படாது அவர்களெல்லாம் பங்கி தூஷகாக அவர்களெலாம் பங்கி தூஷகர்கள்னு பேரு அதேபோல் அஸ்மான் வர்ணீஸ்வஸ்ராத்தார்த்தம் யோவதேத்து சத்விஜாதமஹா எங்களை சொல்லுங்கோ ஸ்ராத்தத்துக்கு ஏதாவது ஸ்ராத்தம் உண்டா எங்களை சொல்லுங்கோ எங்களை சொல்லுங்கோன்னு யார் சொல்கிறானோ அவனை சிராதத்துக்கு சொல்லப்படாது என்னை சிராதத்துக்கு சொல்லுங்கோன்னு பிராமணர்கள் வந்து கேட்கப்படாது அப்படி யார் கேட்குறாளோ அவர்களை ஸ்ராத்திற்கு சொல்லப்படாது தம்ருங் தேத்த கர்த்தா சேத் அப்படி யார் என்னை ஸ்ராத்தத்துக்கு சொல்லுங்கோன்னு கேட்குறவன் யார் ஸ்ராத்தத்துக்கு சொல்கிறானும் தாவுபௌ நரகாலயவு அந்த ஸ்ராத்தம் பண்ணுறவன் அந்த ஸ்ராத்திற்கு வந்த பிராமணன் ரெண்டு பேருமே நரகத்தை அடையிறான் அதே போல அந்த சொல்லப்பட்ட பிராமணன் அவனுடைய பத்னி இரஜஸ்வலையாக இருக்கப்படாது ரசஸ்வலைன்னா தூரமாக இருக்கப்படாது அதேபோல் குழந்த இருக்கப்படாது இரஜஸ்வலாச்ச யா நாரி பிரசூதா யாச்ச தெய்வே கர்மணி பித்ரியேச்ச தாசாம் பர்த்துர் அசுத்ததா தூரமாக இருக்கிற பெண் அல்லது பிரசவிச்சவள் இவர்களுடைய பர்த்தாக்கள் கணவர்கள் அசுத்தர்கள் தெய்வக்கர் தேவகர்மாக்கள்லேயும் கலந்துக்கப்படாது ஏதோ ஹோமங்கள் நடக்கிறது அப்படின்னா அவைகள்லேயும் கலந்துக்கப்படாது அதே போல் பிதிருக்கர்மாக்கள்லேயும் அவர்கள் கலந்துக்கப்படாது பூர்வேத்யுஸ்ராத்தகர்த்தாரம் தத்போக்தாரம் பரேகணி சபானுகமினம் செய்வ வர்ஜயேத்து ஸ்ராத்தகர்மணி முதல் நாளைக்கு ஸ்ராத்தம் சாப்பிட்டவனே மறுநாளைக்குராத்தத்துக்கு சொல்லக்கூடாது ஸ்ராத்தம் பண்ணுறவனும் முதல் நாளைக்கு ஸ்ராத்தம் சாப்பிடப்படாது அந்த மாதம் பூரா சாப்பிடப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது எந்த மாதத்தில் ஸ்ராத்தம் வருதோ அந்த மாதம் பூரா சாப்பிடாமல் இருக்கணும் அந்த பட்சமாவது இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும் அந்த பட்சத்துலேயாவது இன்னொருத்தருடைய அன்னம் சாப்பிடாமல் நியமமாக இருக்கணும் அவ்வளோ நியமங்கள் அந்த பிராமணர்களுக்கு சொல்லப்படுறது அந்த நியமங்களோடு இல்லாட்டால் அந்த ஸ்ராத்தமே வீணாக போய்டுறது அதே போல் ஏதாவத் தட்சிணாம் தேஹி ஸ்ராத்தார்த்தமிதி யோ வதேத் தம்வந்தே ஸ்ராத்த चेत சேத்து தாபுபூ நரகாலய் நான் சிர்தத்துக்கு வரேன் எனக்கு இவ்வளவு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுண்டு வரப்படாது பிராமணர்கள் எனக்கு இவ்வளவு தட்சிணை கொடுக்கணும்னு யார் கேட்டுன்னு வரானோ அவனை வச்சு பண்ணப்படாது அவனை வச்சுட்டு பண்ணினால் அந்த ஸ்ராத்தம் வீணாக போகிறது இவ்வளவு நியமங்கள் இருக்குது இவ்வளோ கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் இதில் தெரியாமல் சிலது நடக்கிறது தெரிஞ்சு சிலது நடக்கிறது எதை தவிர்க்கலாம் எதை தவிர்க்கப்படாது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்